நட்டினர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் ஜவரிசி வடை செய்ய தேவையான ஜவ் அரிசி ஒரு கப் வெங்காயம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது அளவு கொத்தமல்லி சிறிது அளவு செய்முறை முதல்ல இந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணி ஊத்தி ரெண்டு மணி நேரம் நல்ல ஊற வச்சு வச்சுக்கணும் நம்ம எவ்வளவு ஊற வைக்கிறோமோ அவளை உபரி காணும் அதை எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு போட்டுடலாம் சோம்பு பொறிஞ்சதும் இஞ்சி பொண்ணு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி எடுத்துட்டு ஜவரிசி எடுத்து இதில் கொட்டி நல்லா அந்த எண்ணெயிலே வேக விடுவோம் அதுக்கு அளவு உப்பு கலந்துடலாம் மிளகுத்தூள் மிளகாயத்தூள் கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக விடுவோம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரந்தவொடனே கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியா சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஆறினதும் அதை உருட்டிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல்ல எண்ணல் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதை வந்து அந்த வடையை போட்டு எடுத்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவன எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜவரிசி வடை தயார் இதுவும் சேலம் ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்க வரவுகளையும் மீண்டும் சந்திப்போம்